ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன் வரக்கூடியதான வரிசையிலே தற்போது ஆவஹந்திஹோமம் என்கிற தலைப்பில் ஆவஹந்திஹோமம் செய்யவேண்டிய முறை இந்த ஆவஹந்திஹோமத்தினால் நாம் அடையக்கூடியதான பலன்களை விரிவாக பார்க்கிறோம் இப்படி ஓர் அவகந்தி ஹோமம் அப்படின்னு ஓர் அனுஷ்டானமானது வேதத்தில் அதிகமான பலனை உத்தேசித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அனைவருக்கும் பிரபலப்படுத்தி சொல்லி அதை நடைமுறைப்படுத்தினது நம் மகாபிரிவாக தான் அதுவரையிலும் இது இல்லையா அப்படின்னா மிகவும் பிரபலமாக இல்லாமல் இருந்தது மிகவும் விஷயம் தெரிந்தவர்கள் மாத்திரம் செய்வது அப்படின்னு தான் இருந்தது ஆனால் அந்த மந்திரங்களை அத்தியனம் செய்து அனைவருமே இதை சுலபமான முறையில் செய்துவிடலாம் அப்படின்னு காண்பித்து நிறையா பேரை அதை செய்ய வைத்து பலன்களை அடையும்படி செய்தவா மகாபிரியவாதான் இந்த ஆவகந்தி ஹோமம் என்பது எங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஆவகந்தி ஹோமம் என்பது உபனிஷத் பாகத்திலே சொல்லப்படுறது அதாவது நூற்றி எட்டுக்கு மேலே உபனிஷத்துகள் இருக்கு பகவத் பாதாச்சாரியால் அங்கீகரித்தது அங்கீகரித்த உபநிஷத்துகள்னு நூற்றி எட்டு உபனிஷத்துகள் இருக்குது அஷ்டோத்தர சதோபனிஷத்து இருக்கு அந்த நூற்றி எட்டு பகவத் பாதாச்சாரியால் பாஷ்யம் பண்ணது அப்படிங்கிறது தசோபனிஷத்துன்னு பத்து உபனிஷத்திற்கு பாஷ்யம் பண்ணியிருக்க அதில் தைத்திரியோபனிஷத் அப்படின்னு ஒரு பாகம் வருது அந்த தைத்திரிய உபனிஷத்தில் தான் இந்த ஆபஹந்தி ஹோமமானது சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே அனைத்து உபனிஷத்துகள்லேயும் காமியமாக சில பலன்களை உத்தேசித்து செய்ய வேண்டிய கர்மாக்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக உலகத்தில் எப்படி பிரச்சாரம் அப்படின்னா உபனிஷத்துகள் அனைத்துமே பரபிரம்மத்தை தான் சொல்கிறது மோக்ஷத்தை அடையக்கூடிய வழியை தான் காண்பிக்கிறது அப்படின்னு பிரசித்தமாக நாம் சொன்னாலும் அவாந்தர பலமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவாந்தர பலன் அப்படின்னா நாம் மோட்சத்தை அடையணும் ஞானத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு முன்னர் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய நமக்கு இருக்குது அந்த கடமைகளை செய்து பிறகு நாம் உபரிஷத்துக்களை வாசிக்கணும் சிரவணம் மரணம் நிதித்தியாசனங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் நாம் செய்து கொண்டே நம்முடைய கடமைகளையும் நாம் செய்யணும் அந்த கடமைகளில் நமக்கு இடையூறுகள் நிறைய ஏற்பட்டால் அந்த இடையூறுகள் நீங்கி அந்த பலனை நாம் சீக்கிரமாக அடைவதற்கான வழியை உபனிஷத்து நிறைய காண்பிக்கிறது ஒவ்வொரு உபனிஷத்துகள்லேயும் நிறையா காமிய கர்மாக்கள் சொல்லப்படுறது அது காமிய கர்மாக்கள் அப்படின்னு ஒதுக்கும்படியாக இல்லை ஏன்னா நைமித்திகமாகவும் நிறையா சொல்லப்பட்டிருக்கு அதாவது கல்யாணமாகல்ல கல்யாணம் தள்ளி போகிறது அப்படின்னா அந்த கல்யாணம் கல்யாணம் அப்படிங்கிறது நித்தியமாக தான் சொல்லப்பட்டிருக்கு அது காமியமில்லை கல்யாணம் விவாகம் என்பது காமியமில்லை நித்தியம் அப்போது நித்திய கர்மாவாக நமக்கு சொன்னதில் இடையூறுகள் ஏற்படுற போது அந்த இடையூறுகள் நீங்குவதற்கான உபாயங்களை உபனிஷத்து காண்பிக்கிறது அதே விவாகமாகி தம்பதிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை மிகவும் குறைவாக இருக்குது அந்யோன்யம் ஏற்படலைன்னா அவ்வளவு விக்ஷேபங்களை நாம் மனசில் வைத்து கொண்டு நமக்கு உபனிஷத்தும் புரியாது பிரம்மஸ்வரூபமும் என்னன்னு புரியாது அப்போ அந்த விக்ஷேபம் நமக்கு போகணுமானால் ஒற்றுமை ஏற்படணும் அதற்கான உபாயங்கள் உபனிஷத்துகளிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சந்ததிகள் ஏற்படுறத்துக்கான வழிகளும் சொல்லப்பட்டிருக்கு அதே பிரசவம் வருது அப்படின்னா சுகப்பிரசவமாக ஆகறத்துக்கு உபாயங்கள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்துகளில் இப்போ நாம் சுலபமாக சிசேரியன் வந்துட்டது அப்படின்னு சுலபமாக செய்துக்கிறதுன்னு நாம் செய்கிறோம் ஆனால் அங்கே நாம் யோசிக்க வேண்டியது என்னென்னா சிசேரியன் அப்படிங்கிறது இந்த நாளில் சுலபமாக இருந்தாலும் கூட சிசேரியன் என்பதை நம்முடைய தர்மசாஸ்திரமோ வேதமோ ஒத்துக்கொள்ளலை கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா சுகப்பிரசவமாக இயற்கையான முறையில் பிரசவமாகணும் அப்படி பிறந்தால்தான் அந்த குழந்தை வேதம் படிப்பதற்கோ வேதத்தில் சொல்ல சொன்ன கர்மாக்களை செய்வதற்கோ அதிகாரம் வரும் அளவுக்கு முக்கியத்துவமாக சொல்லப்பட்டதுனாலே அநேகமாக நாம் சுகப்பிரசவமாக ஏற்படுறதுக்கான முறையை நாம் கடைபிடிக்கணும் சிசேரியன் சுலபமாக இருக்குது அப்படின்னு செய்யக்கூடாது அது செய்வதனால அந்த குழந்தையை கூடியதான தாயாருக்கு மிகவும் பலகீனத்தை ஏற்படுத்தும் அதற்கு பிறகு நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் ஆயுஷ்காலம் முடிய அந்த பிரசவம் மறக்கவே மறக்காது அப்படி வந்துட்டது இந்த நாளில் அதை நாம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனால் இது மாறணும் இதை சுலபமான முறையில் சுகப்பிரசவத்தை நாம் கொண்டு வர்றதுக்கான உபாயங்கள் உபனிஷத்துகளில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாம் குடும்பம் நடத்துவதற்கான ஒரு பொருளாதார விஷயத்திலோ ஒரு குடும்ப விஷயத்திலோ நமக்கு ஒரு சரியான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான உபாயங்களும் உபனிஷத்துகளிலே நிறைய சொல்லப்படுறது அப்படி உபனிஷத்துகளிலே சொல்லாத விஷயங்கள் கிடையாது ஒவ்வொரு உபனிஷத்தையும் ஆத்தியம் பார்க்கணும் முதல்லிருந்து கடைசி வரையிலும் அந்த உபனிஷத்தை நாம் பார்த்தோமானால் நிறைய காமிய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள் சொல்லப்படுறக்கு இப்போ பிரசவத்திற்காக நாம் செய்யக்கூடிய உபாயங்கள் இதெல்லாம் நைமித்திகம்னு பெயர் இதெல்லாம் காமியம்னு ஒதுக்கக்கூடாது அப்படி நிறையா விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுறது அதே போலதான் இந்த ஆவகந்தி ஹோமம் விஷயமும் தைத்திரியோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் முக்கியமான ஓர் அனுஷ்டானம் இந்த ஆவகந்தி ஹோமம் என்பதை மகரிஷிகள் இரண்டு விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா ஒன்றோ வைத்திகமான முறையில் அனுஷ்டிப்பது இன்னொன்றோ தாந்திரிகமான முறையில் அனுஷ்டிப்பது அப்படின்னு வைத்திகம் தந்திரம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கா தந்திரம் அப்படின்னா மந்திரசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு செய்வது அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரங்களில் தந்திரம் அப்படின்னு அர்த்தம் வேறு நான் சொல்லக்கூடியதான தந்திரம் அப்படிங்கிறது மந்திரசாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டு அதாவது ஸ்ரீவித்ய உபாசனைகள் செய்பவர்கள் அந்த ஸ்ரீவித்யா மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடியதான முறை அதற்கு தாந்த்ரிக முறை அப்படின்னு பெயர் அப்படி வைதிக முறை தாந்திரிக முறை அப்படின்னு இரண்டு விதமாக இந்த ஆவகந்தி ஹோமத்தை நமக்கு மகரிஷிகள் காண்பிச்சிருக்கா நாம் மகாபிரிவா நமக்கு சொல்லி கொடுத்தது இதை இரண்டையுமே சொல்லி கொடுத்தாலும் கூட இந்த வைதிகமான முறைக்கு தான் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு தாந்திரிகமான முறை என்பது ஒரு நித்திய கர்மாவோடு சேர்த்து செய்ய வேண்டிய முறையாக காண்பிக்கப்பட்டிருக்கு இப்போது காயத்ரி ஜபத்தை எடுத்துக்கொண்டால் நமக்கு காயத்ரியனுடைய பலன் அதிகமாக வேணும் அப்படின்னா சந்தியாவந்தனத்தில் செய்யக்கூடியதான காயத்ரியையே அதிகமான ஆவர்த்தி செய்வது அப்படின்னு ஒரு ஒரு முறை அல்லது வழக்கமாக செய்வது போல செய்து முடிச்சுட்டோ தனியாக சங்கல்பம் செய்து கொண்டு காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது அப்படின்னு ஒரு முறை அப்படி இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கு சந்தியாவந்தனத்தில் நாம் செய்யக்கூடியதான காயத்ரியையே சகசர காயத்ரியாக செய்வது அப்படிங்கிறது ஒரு முறை தனியாக சங்கல்பம் செய்து கொண்டு காயத்ரி நியாசம் செய்து செய்யக்கூடிய முறை அப்படி இரண்டு விதமாக இருப்பது போலதான் இந்த ஆபஹந்தி ஹோமத்தையும் நமக்கு இரண்டு விதமாக பிரித்து கொடுத்துருக்கா இரண்டுக்கும் பலனிலே கூட வித்தியாசப்படுறது அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்